பகவத்கீதையில ஒன்பதாம் அத்தியாய மண்மனா பவ அப்படின்ற ஒரு அந்த ஸ்லோகத்துல இந்த மண்மனா பவன என்னையே நினைச்சுட்டு இருக்கிறோம் அந்த எண்ணையே நினைக்க எப்படிப்பட்ட எண்ணையே எம்பெருவான் என்னன்னு சொல்லிட்டா ஆனா அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்டன்றதுக்கு நமக்கு காமிச்சு கொடுக்கிறார் நமக்கு பதினெட்டு விசேஷங்கள் காமிச்சு கொடுக்குறார் அதுல கத்தியத்துல அகிலகேன்னு ஆரம்பிக்கிறார் ஆனா இங்க பாஹ்யத்துல நிகிலகேன்னு ஆரம்பிக்கிறார் மயிஸ்வரே நகிழேய பிரய கலியே சேிளேகாரண பரஸுகலாமே ப்மணி புருஷோத்தமே ஸ்வ்நீலீமுத சசே அபார்காரு சௌலிய சௌந்தரியாம்பாம்பாம்பீரியா ஜலகே அனலோச்ச விஷேஷா ஜலகே சர்வ சுவாமி தைலதா அவிச்சேதன நிவிஷ்டமனாபவரோட வைலட்சணத்திலாம் இந்த திருமேனியை ஆழ்வார்க்கு இப்படி எல்லாம் இந்த எம்பெருமான் சேவை சாதிச்சிருக்கா அதத்தான் ஏன்னா எப்பவுமே எம்பெருமானு எப்படின்னா நம்மளோட கிருதயம் தான் எம்பெருமாறு அதாவது எம்பெருமானாருக்கு என்னென்ன அனுபவங்கள் வந்ததோ இதுகொண்டு சூத்திரம் ஒருங்க விடுவார்ன்றதுனால நம்மாழ்வாரோட திருவிழா எப்பெருமான அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த ஆழ்வார் அனுபவிச்சு அனுபவீங்கன்றதுக்கு தான் நமக்கு அப்படி காமிச்சு கொடுக்குறார் ஆனா இப்படி எல்லாம் அனுபவிச்சார் ஆறாமதே சொன்னார் ஆனா இந்த ஆழ்வார்க்கு ஒரே ஒரு குறை என்னன்னா அக்ரோரோட ஆலிங்கனம் பண்ணி தன்னோட அன்பை வெளிப்படுத்தின மாதிரி கண்ணன் எப்படி அக்ரோவருக்கு வெளிப்படுத்தினோ அன்ப தங்க பக்கம் இந்த பெருமாள் வந்து தன்னோட அன்பை வெளிப்படுத்தி ஒரு குச்சல பிரச்சனை பண்ணலேன்னு ஒரு குறை அதனால ஆழ்வார்க்க அந்த குறை மனசுல இருந்துதான் நம்ம ஆழ்வார்க்கு இப்போ இந்த அர்ச்சாவதாரத்துல யாரெல்லாம் போய் ஆர்த்தர்கள் சேவிகிறாளோ தன்னோட கிருபா ஒரு கிருபையை காட்டி அவழ்ட்ட ஒரு விசாரிச்சா அந்த ஆர்த்தர்கள்லாம் எவ்வளவு மனசு சந்தோஷம் அப்படிதான் இருக்குன்னு பட்டர் சாதிக்கிறார் ரங்கராஜஸ்தபத்துல பட்டர் சாதிக்கிறார் என்ன ஆர்த்த ஆர்த்த அதிகி சரணிதி அவளோட குணதோஷங்கள் எல்லாம் பாக்காத அவளை வான் கூட்டு தன்னோட கடாட்சத்தை குடுக்கிறாரா எம்பெருமான் அத போல ஆழ்வார்க்கு இந்த குழந்தை திருக்குடந்த எம்பெருமான் தனக்கு அப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்தலையேன்னு ஒரு குறை இப்ப ராமபிரானுக்கு பரதாழ்வான் முகம் கொடுக்கல என்ன காரணம்னா தன்னோட வாக்குறுதியை நிறைவேற்றணுமே ராமபிரான் முகம் கொடுக்கல அத போலவே இந்த ஆழ்வார்க்கு ஆழ்வார்க்கு ஏன் அவர் வந்து முகம் கொடுக்கல அப்படின்னா பிரபந்தத்தை தலை அதனால முகம் கொடுக்கல இப்போ இந்த அர்ச்சாவதாரத்துல எம்பெருமான் முகம் கொடுக்கறதுதான் அவனுக்கு சொரூபம் நம்ம சொல்ற மாதிரி அது என்னன்னா ஏத்தத் விஸ்வ பட்டர் யாரெல்லாம் போறாலும் அர்ச்சாவதாரத்துல எம்பெருமான் கதிதான் நமக்கு அத மாதிரி இந்த ஆழ்வார்க்கு அனுபவம் வரலையே அப்படின்னு ஒரு குறையா இருந்தது திருமழிசி ஆழ்வார் போல இவருக்கு இந்த அனுபவம் கிடைக்கல திருமழிசி ஆழ்வார்க்கு எம்பெருமான் பிரேமத்தை அப்படி கொட்டிட்டானா அத போலவே எம்பெருமான் பேர்ல ஆழ்வார்க்கும் திருப்பி பதிலுக்கு அவன் பேர்ல எம்பெருமான் பிரேமத்தை கொட்ட வச்சுட்டானா இப்ப ரெண்டு பேருக்கும் ஒத்தருக்கு ஒருத்தர் பிரேமத்தை கொட்டி கடைசியில எம்பெருமான் என்ன பண்ணானா தண்ணியே கொடுத்துட்டானா ஆழ்வார்க்கு அந்த அனுபவம் இவருக்கு கிடைக்கல திருமழிசி ஆழ்வார் சாதிக்கிறார் அன்பா ஆரமுதமாய் எல்லும் பொன்பாவை கிளர் மொழியோ கேசவனே கேட்க ஆழ்வாய் கடியே நான் அந்த அனுபவம் இவருக்கு கிடைக்கல ஆனாலும் ஆழ்வார் கவலைப்படலை ஏன்னா ஆழ்வார் வந்து கண்ணன் எம்பெருமான் என்ன சொன்னாலும் அதத்தான் ஆழ்வார் செஞ்ச கண்ணன் வாசுதேவகா சர்வமித்தி ச மகாத்மா சுதுர்ல பகான் சொன்னான் இவருமே ஆழ்வாருமே உண்ணும் சோர் பருகும் நீன் தின்னும் ஒற்றுளை எல்லாம் கண்ணனுக்கேன்னு இருந்தவர் அதனால தாரக போஷக போக்கிய வஸ்துகள் எல்லாம் அவருக்கு அந்த தாரக போஷக போக்கிய வஸ்துக்களா இருந்த திருக்குடந்த எம்பெருமான பருகி பருகி பருகி அந்த அன்பு மேனிட்டு அது காதலாக போய் உள்ள இருக்கிற ஆத்மா கரைஞ்சி இதுவும் சரீரமும் கரைஞ்சி ஏன்னா எம்பெருமான சேத்தன அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் கரைக்கக்கூடியவர் இந்த சரீரமும் கரைஞ்சி கடைசியில் அன்னமயம் போல இது எல்லாம் பிரேமமயமாகி அந்த அன்பே ஆறாமுதே அப்படின்னு சொல்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வர் இந்த பாசுரத்தை நிறைவுபடுத்துறார் அடுத்தது திருமங்கி ஆழ்வாரின் திருநடந்தாண்ட பாசுரம் அடுத்த அமுதம் முதல் அமுதம் முடிஞ்சுடுச்சு அமுதத்துல வந்து ஆறாமுதேன்ற அமுதம் கிடையாது மேற்கொண்டு சீர் எங்கு உளக்க ஓதுவனையன் ஆழ்வார் அப்படிப்பட்ட அனுபவத்துல இருந்தவர் இப்ப அடுத்தது நம்ம முளைக்கதிரை பாசுரத்துல அளப்பரிய ஆறாமுதேன் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார் அதை கொஞ்சம் அனுபவிக்கும் முளை குறுங்குடியுள்முகிலைவுலகம்டந்து கப்பதை அரங்க அந்தனனை அந்தர்தம் சிந்தையனை விலக்கொழியை மரகதத்தை திருத்தன் காவில் வெக்காவி திருமாலை கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்ற வருகை என்று மடக்கிளிகை கைகூப்பி வணங்கினே ஏ இந்த பாசுரம் முப்பது பாசுரம் கொண்டது பத்து பாசுரத்துல ஆழ்வார் தாமான தன்மையில பா அருள் செய்துள்ளார் அடுத்த பத்து பாசுரத்துல திருத்தாயார் வார்த்தையாக அருள் செய்துள்ளார் கடைசி பத்து பாசுரத்துல தலைவி பாசுரமாக அருள் செய்துள்ளார் இதுல முதல் பத்து பாசுரம் திருமந்திரார்த்தம் சொல்றது அடுத்த பத்து பாசுரம் ஜயார்த்தத்தை சாதிக்கிறார் மூன்றாவது பத்து பாசுரம் சரமஸ்வகார்த்தம் இந்த அகார உகாரம் மகாரம் மூன்றுக்குமே இதுக்கு வந்து பொருள் இதுல வந்து இந்த பிரபந்தத்துல நம்ம பாக்கலாம் பராசரபட்டர் மிகவும் ஈடுபட்டு உகந்த பிரபந்தம் இது இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா ஆழ்வார் வந்து எங்கையோ விஷயாந்தரத்துல இருந்தவரை தன்னோட பக்கல் ருச்சியை பிறப்பித்தாராம் விளக்கொழிங்கிறார் இந்த பாசுரத்துல விளக்கொலின்னா விளக்கானது தான் நிற்கும் இடத்திலிருந்து பதார்த்தத்தை காமித்து கொடுப்பது போல எம்பெருமான் நமக்கு அர்த்த பஞ்சகத்தை உணர்த்துவார் அப்படின்ற பெரியவர்கள் சொல்லுவார் இதுல வந்து என்ன என்ன விசேஷம்னா எம்பெருமான் வந்து ஆழ்வார் வந்து கிளியை வளர்த்தார் அந்த கிளிக்கு திருநாமங்கள் எம்பெருமான் திருநாமத்தெல்லாம் சொல்லி கொடுத்தார் ஆபத்து காலத்துல அந்த கிளி வந்து இவருக்கு அந்த எம்பெருமான் திருநாம சொன்னதுனால ஆழ்வார்க்கு பிரேமை அதிகரித்து வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகை என்று மடக்கிலேயே கைகூப்பி வணங்கிய நாளே சாதிக்கிறார் இந்த முளைக்கதரை பாசுரத்துல ஆழ்வார் சாதிக்கிறார் பிரசன்ன ஆதித்ய வர்ச்சசான் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமானா அதாவது மறைக்கப்படாத சூரியன் போல சேசோமயமாய் ஒளி மயமாக கார்மேகம் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் சாந்தோக்கியம் பாரூ பகான் சொல்றது நம்மாழ்வார் சாதிக்கிறார் கிளர் ஒளி மாயனை கண்ணனை தான் பற்றி யான் என்றும் கேடு இல்லைங்கிறார் மிகவும் தேஜசாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கல்யாண குணத்துடன் இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனின் திருவடியை பற்றியவர்களுக்கு எக்காலத்திலும் எப்பொழுதும் எந்த குறையுமே இல்லைங்கிறார் அதத்தான் ஆழ்வார் வந்து அளிக்கும் பரமனை கண்ணனை தன்னை துளிக்கும் நரும் கண்ணி தூமணிவன் துளிகும் நரும் கண்ணி தூமணி வாணன் எம்மாந்தனை ஒளி கொண்ட சோதையை உள்ளத்து கொள்ளும் அவர் கண்டு பின்றி யாண்டமை, சென்மசன் மாதரம் காப்பரே ஒ சோதிங்கிற திருவாய்மொழியிலேயே மூணாம் ஒளி சோதி அப்படிப்பட்ட தேஜோமயமாக இருக்கக்கூடிய பெருமான் மூன்று உலகத்திற்கும் அப்பால் பரமபதத்தில நித்தியனாய் முதல்வனாய் உபய விபூதிக்கும் சத்தா ஏதுவா இருக்கான் அவன் பிராட்டியை திருமணம் செய்த கையோட இங்க வெகாவில் கண் வளர்ந்து அருள்கிறான் இங்கதான் எம்பெருமான அளப்பரிய ஆரமுதேங்கிற அளப்பரியா தனித்தன்மை பண்பு வடிவம் இதுல அளவிட முடியாமல் இருக்கானா இதுல வந்து வேதத்தை தான் சொல்றவர் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எம்பெருமான் சத்தியமானவன் எம்பெருமான் ஞானமயமானவன் வாக்கியம் இல்ல இத சோதக வாக்கியத்தை திருமங்கை ஆழ்வார் அளப்பரிய ஆரமுதே அப்படின்னு சாதிக்கிறார் எப்படி எல்லையற்ற ஸ்வரூபத்தாலும் ரூபத்தாலும் கல்யாண குணங்களாலும் எங்கு எல்லையற்ற மேன்மை உள்ளதோ அவனே பிரம்ம சத்தத்திற்கு முக்கிய அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த எம்பருமானதான் நமக்கு விசிஷ்டா வைத சித்தாந்தத்தை அழகா நமக்கு காட்டி கொடுக்கிறார் இவர் காட்டி கொடுக்க நமக்கு நம்ம அழுவ முன்னாடி ஒரே வரிலேயே உயர்வர உயர் உடையவன் எவனவன் மயர்வர மாதி அருளினன் எவனவன் அயர்வனர்கள் துயரச உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் என்ன அழகா சொல்ற நலம்ங்கிற வார்த்தையை சொல்ற குணம் சொல்லலாம் குணம்னா நல்லவா இருக்கும் கெடுதலும் இருக்கும் எப்பேற்பட்ட குணமாவனாலும் இருக்கலாம் ஆனா நலம்ன்றது இருக்கச்ச நல்ல குணமே தான் எம்பருமான் அதனால தான் உயர் சொல்ற இந்த உயர் உயர்வர உயர் நலத்துக்கு உபகலட்சணமா நம்ம எடுத்துக்கலாம் கத்தியத்துல நமக்கு எம்பெருமான் எம்பெருமானான் காட்டி கொடுக்கிறார் அகிலகேய பிரத்யனீக கல்யாணை கதாட சுவேதர சமஸ்து விலக்ஷணானந்த ஞானானந்தைக ஸ்வரூப சுவாபிமதானு ரூப ஏகரூப அச்சித்தியவியுத நஜ்ஜிய சௌந்தர் சௌகாவதி அனந்தி ஸ்வாவிக்கி ஐஸ்விய வீரிய சித்திஜா சௌசீலியா ஆஜவ சௌஹாத்தா காருய்ய மாதூரியாம்பீரிய தைரிய சௌரிய பராமத்தியல் அசங்கேய கல்யாண குணகன மகார்ணவா கல்யாண குணங்களுக்கெல்லாம் மகார்ணவமா இருக்காங்க காமிச்சு கொடுக்கிறார் இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான் வேத வாக்கியத்துக்கு சொன்னதான் அளப்பறி ஆரம்ப உதயநுட்டார் ஏன்னா யாரானியும் இவ்வளவு பட்டதுதான் இப்படிதான் எம்பெருமான்றதை யாராலையும் அவளோட சொரூபத்தையோ ரூபத்தையோ கல்யாண குணங்களும் சொல்ல முடியாது அதனால அளவிட முடியாமல் இருக்கிறதா ஆழ்வர் உயர்வர உயர்நலம் சொன்னார் இவர் சொன்னத நமக்கு எம்பெருமானார் நமக்கு காட்டி கொடுக்கிறார் எம்பெருமானார் காட்டி கொடுத்துட்டாருவா நமக்கு வைகுண்டஸ்தவத்துல இதே விஷயத்துல எம்பெருமான் எப்படி இருப்பான்றத நமக்கு காட்டி கொடுக்குறார் இந்த அளப்பரிய ஆரம்புதே அப்படின்னா நித்திய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண சத்குண நித்தேங்கிறாரு ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்துல நித்ய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண சத்குணித்தல்யாண சத்குணம் தனியா சொல்லலாம் இல்ல கல்யாண குணம் சொல்லலாம் சத்குணம் தனியா சொல்லாம கல்யாண குணம் தனியா சொல்லாம சேர்த்து கல்யாண சத்குண நிதேங்கிறார் என்ன காரணம்னா எம்பெருமான் சத்தியமான குணத்தையும் சத்தியமான சங்கல்பத்தையும் உடையவன் அது ஒரு பக்கம் பக்கம் என்னன்னா எவ்வளவு ஊழிதோ ஒரு ஊழி நம்ம எப்படி அனுபவிச்சாலும் எம்பெருமான அக்ஷயம் போல அவனோட கல்யாண குணங்கள் குறையவே குறையாது அதனால்தான் கல்யாண சத்குண நிதேங்கிறார் அனுப்பிரவேற்கு நம் போன்றவர்களின் கர்மத்தியாதி தோஷ ரூபங்கள்லாம் அவர் தொடவே தொடாது இந்த கர்மா வந்து அவரை பாதிக்கவே பாதிக்காது அதனால உள்ளுக்குள்ள அங்குஷ்ட மாத்திரகா புருஷகான் இருந்தாலுமே அங்குஷ்ட மாத்திரகா உள்ளுக்குள்ள உக்காண்டாலே நமக்கு உண்டான கர்ம பந்தங்கள்லாம் எம்பெருமான பாதிக்காது அதுதான் நிரஞ்சன நித்திய நிர்மல நிர்மலம்னா தோஷமே கிடையாது எம்பெருமான சொல்வான் தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருப்பான் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருப்பான் இதுதான் உபயலிங்கத்துவம் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட எம்பெருமான் நித்திய நிர்மல நிரஞ்சன நிர்விகார அச்சேதனங்களா எம்பெருமான அனுப்பிரவேசித்து இருந்தாலுமே அதுக்கு உண்டான அந்த மாறுபாடுகள் எல்லாம் அந்த விகாரங்களா எம்பெருமானுக்கு கிடையாது அதுதான் நித்திய நிர்மல நிரஞ்சன ரீவிகார கல்யாண சத்குணி தேங்கிறார் அதாவது அனுசந்தானம் பண்ணுபவர்களுக்கு சுபாவகங்கள் எம்பெருமானோட கல்யாண குணங்கள் அப்படி இருக்குமா எம்பெருமானோட கல்யாண குணங்கள் தேக குணங்களும் ஆத்ம குணங்களும் அடியார்களுக்கு அவளம்பமா இருக்கு அப்படின்ட்டு கூற தாழ்வார் சாதிக்கிறார் பாலே போல் சீரில் பழு தொழில் தேனார் இனிமையான பால் போன்ற கல்யாண குணங்களில் மூழ்கி விட்டேங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கல்யாண குணங்கள் எம்பெருமானோட சொரூபத்தையும் அளவிட முடியாது அலைவிட முடியாது எம்பெருமானோட சொரூபத்தையும் தெரிஞ்சவர்கள் எம்பெருமான புரிஞ்சுண்டான்னு அர்த்தம் திருமங்கி ஆழ்வார் எம்பெருமான சொரூபத்தையும் தெரிந்தவர் எம்பெருமான் சொபாவத்தையும் தெரிந்தவர் அதனாலதான் அளப்பரிய ஆரம் இதே நிட்டார் சொரூபம் எடுத்துட்டா சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் சொல்றோம் சத்தியத்துவம் என்னைக்கும் நினைத்து நிற்பது சாதாரணமா சத்தியம்னா சாதாரண உண்மை பொருள் வா இங்க வந்து உண்மை பொருள் கிடையாது நிலைத்து நிற்பது அதுதான் ஞானமயம் பிரகாசம் அதுதான் எல்லாருக்கும் தெரியும் இடம் பொருள்ல அளவிட முடியாதது அமலத் இந்த சுயபதித்துவம் தான் முக்கியமான ஸ்வரூப நிரூபணம் எம்பெருமான இது எம்பெருமான சொரூபத்தை நிரூபிக்கிறது ஸ்வபாவத்தை நிரூபிக்கிறதுனாக்க ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா ஞானம்னா எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஒரே சமயத்துல உள்ளபடி அறியும் ஐஸ்வர்யம்னா நியமிக்கும் சாமர்த்தியம் ஐஸ்வர்யம் சக்தி மத்தவாரால செய்ய முடியாத காரியத்தை தாம் பண்றார் எம்பெருமான் அப்படி இல்லையா தன்னோட சக்தியை மற்றவர்களுக்கு கொடுத்து பண்ண வைக்கிறது இதுதான் சக்தி தேஜகானா விஞ்சி நிற்கும் தன்மை ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகான் இந்த ஆறு கல்யாண குணங்கள் எம்பெருமானோட நிர்ணயம் பண்றது புரியாதே புரிஞ்சிக்கலு அர்த்தமா அப்படிப்பட்ட ஒரு திரு கல்யாண குணங்களை உடையவன் ரூபத்தை உடையவன் சொரூபத்தை உடையவன் இதை ஆழ்வார் புரிஞ்சுனதுனாலதான் அளப்பரிய ஆரமுதேங்கிறார் இப்போ எம்பெருமான் திருக்கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு ஒவ்வொரு குணத்தையுமே நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஜென்மா போராது இப்ப வாத்சல்யம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவனோட ஒரு குணத்தை அப்படிப்பட்டவனாம் எம்பெருமான் பகைவர்களா இருந்தாலும் அங்கேயே வெல்ல முட்டிருப்பானுணாம் அபிவத் சலக அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையவன் அவன் ஆழ்வார் சாதிக்கிறார் குன்றனையை குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும் செய்த குற்றம் நமாகவே கொள்நாதனே அப்படின்னு திருமணிசி ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தோஷ போக்கியத்தை நம்மகிட்ட என்னென்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷியத்தை போக்கியமா எடுத்துக்கிறான் அதனால்தான் எம்பெருமானுக்கு பக்த வசலன்னு ஒரு திருநாமம் வசம்னா கண்ணுக்குட்டி வசலானா தாய்ப்பசு இந்த கண்ணுக்குட்டி மேல இருக்கிற அழுக்க நக்கி நக்கி நக்கி எப்படி இருக்கோ அதே போல நம் அடியார்கள்ட்ட ஒரு குற்றத்தெல்லாம் எம்பெருமான் போக்கியமா எடுத்துக்கிறானா எம்பெருமான் பக்த வசலன்னா பிராட்டி மட்டும் பக்த வசலான்னு அவளுக்கு ஒரு திருநாமம் உண்டு பிராட்டி பெருமானம் எல்லாம் ஈக்குவலா நம்ம சேத்தனர்கள்ட்ட இருந்துருக்கா அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையவனா சகஸ்ராம் அவிஜாதா அப்படின்னா அறியாதவன் அர்த்தம் சகஸ்ராம்சம்னா சர்வத்தோ முகமான ஞானத்தை உடையவன் அர்த்தம் இப்போ அறியாதவன் சொல்லிட்டு அப்ப சர்வத்தோ முகமான ஞானத்தை உடையவன் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவிஞ்யாதவாக இருந்தால் சகஸ்ராம்சுவாக இருக்க முடியாது சகஸ்ராம்சுவாக எல்லாம இருந்தவனாக இருந்தால் அவிஜ்யாவதா இருக்க முடியாதா ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா நம் போன்ற சேத்தனர்கள்ட உள்ள ரொம்ப வாத்சல்யத்தினால எம்பெருமானோட சர்வேஸ்வரத்தடைஞ்சு போயிடுறதா அதனால அவிஜாதா சகசிராம் அப்படிப்பட்ட ஒரு கருணை தயை வாத்சல்யம் மாத்தூர்யம் காம்பீரியம் இந்த குணங்கள் எல்லாம் அடியார்களுக்கு எம்பெருமான் வச்சுருக்கா அருளாள பெருமாள் எம்பெருமானர் ஞானசாரத்துல எம்பெருமான எப்படிப்பட்ட ஒரு வாத்சல்ய நிதி அப்படின்னு நமக்கு காட்டில் கொடுக்கிறார்